வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா சரிகை ஆடைகளுடன் நரகத்திற்கு போவதை விட கந்தல் ஆடைகளுடன் சொர்க்கத்திற்கு செல்வதே மேல் ஆம் சரிகை ஆடைகளுடன் நரகத்திற்கு போவதை விட கந்தல் ஆடைகளுடன் சொர்க்கத்திற்கு செல்வதே மேல் என்கிறது இங்கிலாந்து பழமொழி நன்றி வணக்கம்